வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி தொன்னூறாவது செய்தி சபை மே பதினேழு இரண்டாயிரத்தி பதினெட்டு வைகாசி மாதம் மூன்றாம் நாள் வியாழக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமுகம் சே ஞானப்பிரியல் தமிழக செய்திகள் தமிழகத்தில் பிளஸ் தேர்வை எழுதியவர்களில் தொன்னூத்தி பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் பிளஸ் டூ கடந்த ஆண்டை விட தேர்ச்சி விகிதம் ஒரு குறைந்துள்ளது தமிழகத்தில் மதுக்கடைகளை ஒழிக்க வேண்டிய தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட திருநெல்வேலியைச் சேர்ந்த மாணவர் தினேஷ் பிளஸ் டூ தேர்வில் ஆயிரத்தி இருபத்தி நான்கு மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார் மிக விரைவில் பேட்டரி பேருந்துகள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் வெப்ப சலனம் காரணமாக தமிழகம் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது கன்னியாகுமரி காந்தி மண்டபத்திலிருந்து மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் மூன்று நாள் சுற்றுப்பயணத்தை தொடங்கினார் தூத்துக்குடி துறைமுகத்தில் வெளிநாட்டு மணலை பரிசோதிக்க தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் அவகாசம் அளித்துள்ளது தனியார் பள்ளிகள் சிறந்த மாணவர்களின் புகைப்படங்களை விளம்பரங்களாக வெளியிடக்கூடாது அதையும் மீறி விளம்பரம் செய்யும் தனியார் பள்ளிகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மின்னனு மற்றும் தகவல் தொழில்நுட்பத் துறையில் புதிய அமைச்சராக எஸ் எஸ் அலுவலியா டெல்லியில் பதவியேற்றார் ஊட்டியில் நேற்று இரண்டு மணி நேரம் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்தது ஏரியில் நடக்க விருந்த படகு சவாரி ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்திய செய்திகள் சட்ட வல்லுநர்கள் ஆலோசனைக்கு பிறகு கர்நாடக முதல்வராக எடியூரப்பா பதவியேற்க கவர்னர் அழைப்பு விடுத்துள்ளார் பதினைந்து நாட்களில் மெஜாரிட்டியை நிரூபிக்க அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது பஞ்சாப் நேஷனல் வங்கியில் நடந்த மோசடி தொடர்பான வழக்கில் இரண்டாவது குற்றப்பத்திரிகையை சிபிஐ நேற்று தாக்கல் செய்தது தில்லியில் தலைமைச் செயலர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் போலீசார் நாளை விசாரணை நடத்த உள்ளனர் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் ஐந்து பேர் ரகசிய சுரங்கப்பாதை வழியாக ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சம்பா பகுதியில் ஊடுருவி எல்லை பாதுகாப்பு படையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் புறநகர் ரயில்களின் பெண்கள் பெட்டியில் ஆபத்து நேரங்களில் உதவி கோரும் அலாரம் அமைக்க வடகிழக்கு ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்துள்ளது பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கிய கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி சி எஸ் கர்ணன் புதிய கட்சியை தொடங்கியுள்ளார் இந்த ஆண்டு அமர்நாத் யாத்திரை மேற்கொள்வதற்கு இதுவரை ஒன்று புள்ளி எழுபது லட்சம் பக்தர்கள் மாநிலம் ஆம்பிவேலி நகரில் சகார நிறுவனத்துக்கு சொந்தமான சொத்துக்களை ஏலம் நடவடிக்கைகளை தொடர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மத்திய பிரதேச மாநில அரசு பள்ளிகளில் மாணவர் வருகை பதிவுக்கு ஆசிரியர் அழைக்கும் மாணவர்கள் ஜெயந்த் என பதிலளிக்க வேண்டும் என அரசு உத்தரவிட்டுள்ளது ரமலான் மாதத்தை முன்னிட்டு காஷ்மீரில் ராணுவ நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது கோதாவரி ஆற்றில் படகு கவனிந்த விபத்தில் பலியானோரின் குடும்பங்களுக்கு ஆந்திர முதல்வர் நிதியுதவி அறிவித்துள்ளார் பலியானோரின் குடும்பங்களுக்கு தல ரூபாய் பத்து லட்சம் நிதியுதவி வழங்க அம்மாநில முதல்வர் உத்தரவிட்டுள்ளார் காவிரி நதிநீர் பங்கீட்டுக்காக காவிரி மேலாண்மை வாரியம் தான் அமைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட திருத்தங்களை வரைவு திட்டத்தில் சேர்க்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் திடீரென அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது மகாராஷ்டிரா மாநிலம் பீட் மாவட்டத்தில் உள்ள போக்குவரத்து போலீசாருக்கு உடலில் பொருத்தப்படும் கேமராக்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது வடகொரியாவின் அணு ஆயுத சோதனை மையம் அடுத்த வாரம் அளிக்கப்படுவதை நேரில் பார்வையிடுவதற்காக தென்கொரிய செய்தியாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மலேசியாவில் இரண்டு ஆண்டுகள் மட்டுமே பிரதமர் பதவி வகிப்பேன் என்று மகாதீர் முகமது அறிவித்துள்ளார் தென்கொரியாவுடன் இன்று நடைபெற இருந்த உயர்மட்ட பேச்சுவார்த்தையை வடகொரியா ரத்து செய்துள்ளது ஆப்கனின் மேற்கு பகுதியில் உள்ள ஃபர நகரில் அரசுடன் பயங்கரவாதிகள் சண்டையில் ஈடுபட்டுள்ளனர் அமெரிக்காவில் விதிக்கப்பட்ட தடையை மறுபரிசீலனை செய்ய அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் நேபாளத்தில் சிறிய ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் விமானிகள் இருவர் பலியாகினர் வணிகச் செய்திகள் அரேபியாவில் வசிக்கும் டாப் நூறு இந்திய கோடீஸ்வர வியாபாரிகள் பட்டியலை பத்திரிகை வெளியிட்டுள்ளது அவர்களது ஒட்டுமொத்த வருமானம் அமெரிக்க டாலர் என அறிவித்துள்ளது ஏப்ரல் மாதத்தில் ஏற்றுமதி அதிகரித்துள்ளது கடந்த மாதத்துக்கான ஏற்றுமதி இறக்குமதி புள்ளி விவரங்களை மத்திய அரசு நேற்று வெளியிட்டுள்ளது இதன்படி ஏற்றுமதி முந்தைய ஆண்டு ஏப்ரல் மாதத்தை விட ஐந்து புள்ளி அதிகரித்துள்ளது பெட்ரோல் டீசல்களை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் அதன் எதிரொலியாக மொத்த பணவீக்க விகிதமும் கடந்த நான்கு மாதங்களில் இல்லாத வகையில் மூன்று புள்ளி உயர்ந்துள்ளது இந்தியாவின் ஏப்ரல் மாத ஏற்றுமதி இரண்டாயிரத்தி ஐநூற்று தொன்னூற்று டாலராக அதிகரித்துள்ளது இந்தியாவில் மரபுசாரா எரிசக்தி துறையில் அடுத்த நான்கு ஆண்டுகளில் மூன்று லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று ஐநா சர்வதேச தொழிலாளர் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆசிய விளையாட்டு யூத் ஒலிம்பிக் போட்டிகள் இரண்டாயிரத்தி டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு சீருடைகள் வழங்கும் நிறுவனமாக முந்தைய உலக கோப்பை கால்பந்து போட்டியின் ஹீரோவான அறிமுக டெஸ்டில் அயர்லாந்துள்ளது கால்பந்து போட்டியில் விளையாடும் எனில் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் ஜப்பானின் நவோமி முன்னாள் நம்பர் ஒன் வீராங்கனை விக்டோரியா அசரன் வீழ்த்தினார் திரைச்செய்திகள் பட நிறுவனம் சார்பில் தயாராகும் முதல் திரைப்படம் நர்மதா நந்திதா சுவேதா விஜய் வசந்த் எம் எஸ் பாஸ்கர் சந்தோஷ் பிரதாப் புதுமுகம் அருண் தீபக் மாஸ்டர் ரேனிஷ் மற்றும் பலர் நடிக்கிறார்கள் சந்திர இரண்டு படத்திற்கு பிறகு விஷால் தெலுங்கு ஜூனியர் என் நடிப்பில் வெளியாகி வெற்றி பெற்ற டெம்பர் படத்தின் நடிக்க உள்ளார் விஷால் ஜோடியாக ராட்சி கண்ணா நடிக்கிறார் சினிமா தொழிலாளர்களுக்கு ஆறாயிரம் வீடுகள் கட்டப்படும் என்று ஆர் செல்வமணி அறிவித்துள்ளார் இத்திரண் நச்சினையும் இன்றைய செய்திச் சேவைகள் நிறைவடைகின்றன தினம் ஒரு துளி ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒரு முத்து அறிவோம் அஞ்சல் தலை பாட்டோடுதான் நான் பேசுவேன் போன்ற தரமான ஒலிக்கோப்புகளை செவிமடுக்க டபுள்யூ டபிள்யூ டபிள்யூர் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்